வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கஷ்டங்களை பலர் தாங்கிக் ஆனால் அவமதிப்பை ஒரு சிலரால் தான் தாங்கிக் முடியும் ஆம் கஷ்டங்களை பலர் தாங்கிக் ஆனால் அவமதிப்பை ஒரு சிலரால் தான் தாங்கிக் முடியும் என்கிறார் தாமஸ் அல்வா எடிசன்